வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க விடுதலைப் படையின் இராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது டிரான்சிஸ்டர் பெல் ஆய்வுக் கூடத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதலாவது மனித சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மிக பெரிய கோபுரம் டோக்கியோவில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காங்கோ மக்களாட்சி குடியரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சி நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நிக்கரகுவா நாட்டின் தலைநகர் மனா குவாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென் அமெரிக்காவில் ஆண்டிஸ் மலை இடம்பெற்ற விமான விபத்தில் உயிர் தப்பிய பதினாறு பேர் எழுபத்தி மூன்று பின்னர் காப்பாற்றப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் படையினர் ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எங்கும் தரையிறங்காமல் முதன் உலகை சுற்றி வந்த வாயேஜர் விமானம் டிக் ரூட்டன் ஜீனா ஜேகர் ஆகிய விமானிகளுடன் கலிபோர்னியாவில் தரையிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எண்பத்தி எட்டு மக்கள் யூகோஸ்லாவியாவில் இருந்து பிரிந்து செல்வதற்கு ஆதரவாக வாக்களித்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நேபாளம் கலைக்கப்பட்டு குடியரசு நாடானது பிரதமர் அரசு தலைவர் என்ற அங்கீகாரத்தை பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சரண் சிங் ஐந்தாவது இந்திய பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாபு கான் அமெரிக்க கணினி அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனிதா பிரதாப் இந்திய ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ராதிகா சிர்சபயீசன் இலங்கை கனடா அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ச தர்மராசு சர்க்குனர் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இர்வின் பிரபு பிரிட்டிஷ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி கக்கன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பி வி நரசிம்மராவ் ஒன்பதாவது இந்திய பிரதமர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கே கருணாகரன் கேரளாவின் ஏழாவது முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மிக்கேல் கலா சுனிகோவ் ஏ கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியை வடிவமைத்த ரஷ்ய பொறியாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கே பாலச்சந்தர் தமிழக திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கூத்தபிரான் தமிழக நாடக கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் தெற்கு சூடான் நாட்டில் குழந்தைகள் தினம் இன்று இந்தியாவில் விவசாயிகள் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே